அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு திருவள்ளுவெருமானின் திருவருளால் செயல் நலத்தின் கீழ் குறிப்பு அறிதல் என்ற அதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களின் பொருளை ஓரளவு ஆராய்ந்து நிறைவு செய்துள்ளோம் சொல்லாமலேயே உடல் மொழிகளாலும் கண்களாலும் பிறரது உள்ள குறிப்பை அறிந்து கொள்ளுதல் நடைமுறை வாழ்வில் மிகவும் தேவைப்படுகின்ற திறன்களுள் ஒன்று வாழ்க்கை செயல்பாடுகளில் ஒருவரை நம்பி ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்று முடிவு இந்த பண்பு தேவைப்படுகிறது இவ்வாதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களின் சாரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம் முதல் குரட்பா கூறாமை நோக்கி குறிப்பறிவான் எஞ்யான்றும் மாராநீர் வையக்கு அணி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 தெவத்தோடு ஒப்பக்கொழல் ஒருவனுடைய உள்ளத்தில் உள்ளவற்றை சந்தேகத்திற்கு இடமின்றி நிச்சயமாக உணர்ந்து கொள்ளக்கூடியவனை அவன் மனிதனாக இருப்பினும் அவனை தெய்வத்துக்கு நிகராக நன்கு மதிக்க வேண்டும் நன்கு குறிப்பறிபவன் இறைவனுக்கு நிகராக மதிக்கப்படுவான் என்பது கருத்து மூன்றாவது குரட்பான் குறிப்பின் குறிப்பு உணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொழல் தனக்கு ஏற்படும் குறிப்பின் தன்மையை நன்கு ஆராய்ந்து அக்குறிப்பினால் மற்றவர்களின் குறிப்பை அறிந்து கொள்ளும் திறமை உள்ளவரை அரசர் தம்மிடமுள்ள பொருள் பதவி படை முதலிய அங்கங்களில் அவர் விரும்பும் எந்த ஒன்றை கொடுத்தாவது தனக்கு துணையாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் குறிப்பறியும் திறன் உள்ளவனுக்கு அவன் விரும்பியவற்றைக் கொடுத்து தனக்கு துணையாக்கிக் கொள்ள வேண்டும் என்பது கருத்து ஒன்று இரண்டு மூன்று குரட்பாக்களில் குறிப்பறிபவனின் சிறப்பு கூறப்பட்டது நான்காவது குரட்பா குறித்தது கூராமை கொள்வாரோடு ஏனை உருப்பு ஓர் அணையரால் வேறு ஒருவனுடைய மனத்தில் நினைத்ததை அவன் சொல்லாமலேயே அறிந்து கொள்ளும் ஆற்றல் உடையவரோடு ஒப்பிடும்போது அந்த ஆற்றல் இல்லாத மற்றவர்கள் உடல் உறுப்புகளால் ஒரே தன்மையுடையவராக இருந்தாலும் கூட அறிவினால் வேறுபட்டவர்களை ஆவார்கள் ஐந்தாவது குரட்பா குறிப்பின் குறிப்பு உணரா ஆயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண் தன்னுடைய குறிப்பறியும் திறத்தினால் மற்றவர்களை பார்த்து அவர்களுடைய உள்ள அறிந்து கொள்ளவில்லை என்றால் அவனுடைய உறுப்புகளுள் கண்கள் என்ன பயனை தரப்போகிறது ஒரு பயனும் இல்லை என்பது கருத்து